வணக்கம் மே பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று CRPF எனும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸின் டைரக்டர் ஜெனரலாக பதவி வகிப்பவர் ராஜீவ் ராய் பட்நாகர் இரண்டு இந்தியாவில் நூத்தி இருபத்தி மொழிகள் பத்தாயிரம் அல்லது மேற்பட்ட மக்களால் பேசப்படுகின்றன மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் தேசிய சுகாதார விவரங்களின்படி ராபிஸ் நோய் இந்தியாவில் நூறு சதவிகித மரண விகிதம் கொண்ட நோயாக கண்டறியப்பட்டுள்ளது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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஐ என் போர் கப்பல் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றது இரண்டு அமெரிக்காவின் உயரிய சிவில் கௌரவ விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்று பெண்கள் கால்பந்து விளையாட்டிற்காக எத்தனை புதிய விருதுகளை FIFA அறிவித்துள்ளது நான்கு உலக தடகள தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி